அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறிது ஆறு திருக்குற்பாக்களை கடவுள் வாழ்த்திலே பார்த்திருக்கிறோம் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று இறைவனுடைய இலக்கணங்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம் இந்த குரலிலே திருவள்ளுவர் இறைவனுக்கு மற்றொரு சிறந்த இலக்கணத்தை சொல்லுகிறார் தனக்கு ஓமை இல்லாதான் தனக்கு சமமாக யாரும் கிடையாது கடவுளுக்கு ஓமை சொல்ல முடியாது இப்படிப்பட்டவர் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது கடவுளுக்கு ஓமை சொல்ல முடியுமா கடவுளுக்கு ஓமை கடவுள்தான் கடவுளை ஒப்பிட வேண்டும் என்றால் கடவுளைத்தான் ஒப்பிட வேண்டும் கடவுளோடு யாரையும் இணைச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆகாசத்துக்கு ஆகாசந்தான் ஒப்புமை ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஸ்பேஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது அதே மாதிரி கடல் எப்படி இருக்குன்னு கேட்டால் கடல் கடல் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஆக கடவுளுக்கு நிகராக எது இருக்கிறது என்று கேட்டால் கடவுளுக்கு நிகராக ஒன்றும் இல்லை நம்ம இன்னொன்னையும் சேர்த்துக்கிறோம் கடவுளுக்கு நிகராகவும் ஒன்றும் இல்லை கடவுளுக்கு மேலாகவும் ஒன்றும் இல்லை ஒப்பாரும் மிக்காரும் இல்லான் இந்த இடத்துல ஒப்புதல் தான் சொல்லியிருக்கு நம்ம அதையும் சேர்த்துக்கணும் ஒப்பு அற்றவன் ஒப்பிலி இப்படி தனக்கு தனக்குன்னா இறைவன் தனக்கு நிகரான எதுவும் இல்லாதவன் இறைவனுக்கு ஈடு இணை எவரும் இல்லை இறைவன் இருக்கிறார் என்று அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு இறைவனோடு தொடர்பு வைப்பவனுக்குத்தான் இறைவனை பற்றிய உண்மையெல்லாம் விளங்கும் இப்போ ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ மின்காந்த நுண்ணலைகளை பற்றி ஒருவன் அறிய வேண்டும் என்றார் அதற்குரிய பாடத்திட்டங்களை எல்லாம் படித்து அதற்குரிய அந்த லேபில் சொல்கிறோமே அதனுடைய பயிற்சியெல்லாம் நாம் அடைஞ்சாத்தான் மின்காந்த நுண்ணலைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதை போலத்தான் மின்காந்த நுண்ணலைகளெல்லாம் எல்லோருடைய கண்ணுக்கும் விளங்காது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்னு சொல்கிறோமே நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அது மாதிரி கடவுளுக்கு ஓம இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா கடவுளை புரிஞ்சாத்தானே கடவுளுக்கு ஓமை இல்லைங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஆக நாம் அதுக்கு கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கடவுள் தத்துவத்தை பற்றி பெரியோர்களெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அறிஞ்சு நாம் அதற்குரிய சாதனங்களை எல்லாம் கடைப்பிடிச்சா தான் எப்படி முன்காந்த நுண்ணலைகள் விஷயத்தில் நாம் சொன்னோமோ அது மாதிரி தான் இங்கேயும் இறைவனை பற்றிய கருத்துக்களை எல்லாம் கேள்விப்பட்டு இறைவனோடு தொடர்பு வைப்பவனுக்குத்தான் இறைவனை பற்றிய உண்மையெல்லாம் விளங்கும் இந்த தனக்கோமை இல்லாதான் என்ற இலக்கணத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாளை சிந்திப்பதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் சிந்திப்பதற்கு நமக்கு அருள்வமை இல்லாதான் கவலை மாற்றலறிது எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்